நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கிரவுண்ட்நட் கேப்சிகம் சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள் கேப்சிகம் கால் கிலோ சீரகம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் கிரவுண்ட்நட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை கால் ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வந்து கிரவுண்ட்நட் வந்து நல்லா வறுத்து அதை வந்து கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் அதாவது நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றும் பதிமா பவுடர் பண்ணி வச்சிடணும் காப்சிகம் கட் பண்ணி வச்சிடலாம் சப்பாத்த வச்சிடுவோம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் சீரகம் போட்டுடலாம் சீரகம் பொறிஞ்சதும் போட்டு வறுத்துக்குவோம் வெள்ளை எள்ளும் இந்த வறுத்து வச்சிருக்க வறுத்து பொடி பண்ணியிருக்கேன் இந்த கிரவுண்ட்நட் வேர்க்கடலை பொடி இருக்குதுலையே அதை போட்டுடுவோம் அதை போட்டு நல்லா அதுலேயும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் டாஸ் பண்ணி விட்டுட்டு காப்சிக்கம் போட்டுடலாம் கேப்சிக்கம் நல்லா போட்டுட்டு அந்த உப்பு ருசிக்கேற்ற மாதிரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் நல்லா அது அஞ்சு நிமிஷம் வேகணும் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சுப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு வானல் வச்சிடலாம் வானல் குவாழ்ந்ததும் இந்த ட்ரை பேன்லேயே இந்த கடலை மாவு எடுத்து போட்டு சிம்மில் வச்சு அதை நல்லா வறுத்துக்கலாம் மா சர்க்கரையும் அதில் கால் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வறுத்துப்போம் நல்லா மனமாக வாசனை வர வரைக்கும் அதை வந்து வதக்கி எடுத்துடுவோம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இந்த கேப்சிகம் வெந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த கேப்சிக்க இந்த கடலை மாவோட கலந்து விட்டோன்னா சுப்பமாக அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிரவுண்ட்நட் கேப்சிகம் சப்ஜி தயார் இது வந்து டயட் கான்சியஸாக இருக்கும் உங்களுக்கு நல்ல உணவு இது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து சப் இதுக்கு கூட நீங்கள் ஃபுல்கா அதுக்கெல்லாம் வந்து ஸ்டஃபிங்க்கு கூட பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்